அதனால் இந்த ரெண்டு பேருக்க சரி இப்படி பஞ்சம் ஏற்படுது எல்லா நாடெல்லாம் வருத்தப்படுது கவலை வருமோ அடியோரில் எல்லாம் இடையராது பெருமானை வழிபாடு செய்து கொண்டிருக்கிறாங்க அவங்களுக்கு கவலை வருமா வராது யாருக்கு வரும் தனக்கோமையில்லாதான் தால் தேராதா இருக்கு டன் டன்னா இருக்கு சேர்ந்தவர் நன்றே செய்வாய் பிழை செய்வாய் நானோ இதற்கு நாயகமே இன்பமே என்னும் துன்பமில்லை ஏன் கண்ணுதலான் திருநீற்று சார்பு இருக்குது நமக்கு என்னடா கவலை எங்களிலின் ஞாயிறு எமக்கேலோர் எம்பாவாய் என்ன குறையும் இளேம் ஏலோர் எம்பாவாய் அதனால அரியவர்களுக்கு என்ன கவலை இருக்கு அதனால சரி திருவருள் காக்கும் என்று சொன்னாங்க ரெண்டு பெரியவர்களும் சரிங்களா பஞ்சம் வந்ததோ பஞ்சத்து நீக்கிற வரலாறு அத்தனை பேருக்கும் தெரியும் எல்லாம் நல்ல பக்கத்தில் வடி நின்று இந்த பாட்டை தெரியணுங்கிறதாத்தான் இவ்வளவு நேரம் சொல்லுங்க சார் இல்லன்னா செய்தி ரொம்ப சாதாரண செய்தி எல்லாரும் தெரியும் ஞான சம்பந்தம் படித்தவங்களும் தெரியவே தெரியாதான் இப்படி கொண்டாடலாம் கொண்ட உடனே உலக இயல்பு நிகழ்ச்சியால் அணிந்ததியா பாருங்க எல்லாம் பெருமான் தேன் விட்ட உடனே பெருமான் தாமந்துடுறார் என்ன பண்ணார் கனவுல சோன்றி அப்பா ரெண்டு பேர் இருக்கீங்க இந்த துன்பமெல்லாம் உங்களையோங்களை சார்ந்த அறிவர்களுக்கோ வராது ஆனாலும் மற்றவர்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுக்கணும் இவர்களும் சாப்பிடணுமோ அதற்காக நித்தம் ஒரு காசு ஒரு காசு வைப்பு எணி நுண்ணும்பால் நிலவு செவ்வாய நெரிசார்ந்தோர் தம்மை வாட்டம் நீக்குவதற்கு நித்தம் ஓரோர் காசு நீடும் இலகு மணிப்பு இடத்து குணக்கும் ஏற்கும் யாமடித்தோம் கிடைக்க ஒருத்தருக்கு மேற்கு வாயில ஒருத்தருக்குமா ஒவ்வொரு காசு தரும் பார்த்தீங்களா எவ்வளவு தேவையோ அவ்வளவு கொடுக்கணும் தேவைக்கு மீறி கொடுத்தா இருபதாம் நூற்றாண்டு ஆமா வந்துடும் இவங்க பெரியவங்க திங்கம் திங்கம் ஆனாலும் கூட தேவைக்கு ஏற்பதான் கொடுக்கணும் இதுக்கு மேல நான் சொல்லல உலகியல் போனா வருத்தப்படுவாங்க என்ன பண்ற அதனால சில சில துறையில இவ்வளவு சம்பளம் வரும்னு எதிர்பார்க்கல அவங்களே சொல்றாங்க ஏன் தேவைக்கு மீறி கொடுக்குறீங்க எப்படி போகும் நாடு குட்டிச்சோடாதான் போகும் தேவைக்கு மீறி கொடுத்தா குட்டிச்சோட தான் நாடு பார்த்தீங்களா ஒவ்வொரு காசு கொடுக்குற இவ்வளவு நல்ல சார்ந்த தக்க பெரியவர்கள் ஒரு பைசா எடுக்க மாட்டாங்க ஆனாலும் அவர்களுக்கு ஒவ்வொரு காசு தான் கொடுத்தாரு ஒரு வாரத்துக்கு ஏற்ப ஒரு எவ்வளவு காசு கொடுக்க மேலா உலகம் வரல பையன் கல்லூரியில் அப்பா கஞ்சன் சொன்னாலும் பரவாயில்ல பரவாயில்ல வேண்டுகோள் இப்படி இலகுமணி பீடத்து குணக்கு மேற்கும் அதே பாருங்க அந்த பஞ்சம் ஏற்பட வரைக்கும் தான் தரணும் பையன் கல்லூரில் படிக்கிற வரைக்கும் தான் தரணும் நீங்களும் நல்லா சாப்பிடுப்பா நல்லா இருப்பான்னு சொல்லணும் அப்பவும் நீங்க வந்து ஏன் இது வரைக்கும் எனக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு குடிச்சீங்களே அதான் லீவ்லங்கி வந்துட்டியாப்பா மீண்டும் மாசம் போக போகணும் சமூக நாற்பது ஆண்டு எல்லா மீட்டு முளைச்ச குழந்தைகள் தான் ரொம்ப கம்மியான பிள்ளைன்னா பதினெட்டு அந்த தவிர்க்கணும் அது தேவைக்கு கொடுக்கணுமே தவிர தேவைக்கு மீறி கொடுக்க கூடாது அதனால இது ஒவ்வொரு காசுதான் தருவோம் அதுவும் வந்து உங்களுக்கு அது பஞ்சம் நீங்கன்னா நாங்க நிறுத்தி நிறுத்திடுவோம்ப்பா என்ன அருமையான கட்டுக்கோப்பு இதெல்லாம் தெரியுங்கிறதா கொஞ்சம் சொல்றேன் தவிர வரலாறு எல்லாரும் தெரியும் பெரிய காரியம் நம்பிரான் அருள் புரிந்து கனவில் நீங்க தன்பயார் இளவேறு தாமுந்து நம்பிரான் அருள் இருந்த வண்ணம் எந்தே நாவினிசை அரசோடும் கூட நிமிலா மலர்திலி வெடிநாதர் மணிக்கோயில் வளஞ்செய்ய பூந்த வேலை அம்பிகாவதி அருளால் பிள்ளையார்தான் அவிமுகர்த்து பிடிகை மேற்காசு கண்டார் பார்த்தார் அப்படியே ரெண்டு பேரும் வளமா வரும்போது பெருமாட்டார் அடே இங்கே ஒரு காசு இருக்கேன் இவர் இப்படியே வந்து வந்தவங்க எனவே நாம ரெண்டு பேரும் பஞ்சம் நீங்கள் வரைக்கும் மக்களுக்கு உணவடிப்போம் என்று ஒரு முடிவுக்கு வந்தாங்களாம் திருவேடி மனதை அப்படி இருந்தாங்க காதல் உடந்தொடுதெடுத்து கொண்டு நின்று கை குவித்து பெருமகிழ்ச்சி கலந்து பொங்க நாதர் பெரும்படியார்கள் நாளும் நாளும் நல்விருந்தாய் உண்பதற்கு வருகை என்று பாருங்க நாடு பூரா பஞ்சம் அந்த ரெண்டு அரியவர்கள் மட்டும் ஒவ்வொரு நாளும் காலையில ஒரு அறிவிப்பு செய்து இதனால் சகலமானவர்களுக்கு தெரிவிப்பது என்னவென்றால் நண்பகல் செய்ய பனிரெண்டு மணி அளவிலே இந்த இரண்டு உணவு தரப்படும் அரியவர்கள் தாங்கள் தங்கள் சுற்றத்தார் குடும்பத்தோடுலாம் வந்து உணவு அருந்தலாம் என்று இப்படி செய்தாரலாம் திருவோது எப்படி இருக்கும்னாரு கரி நெய் பால் தயிர் என்று இன்ன ஏத முராது இனிது ஊட்டி சிவ ஏதோ பஞ்சத்துக்கு போறதுனால அடுத்த சாத்த கலரி எப்படி உருண்டையா கூட பாங்க நல்லா உட்கார வச்சு எலையும் போட்டு மயில் தரும் இப்படி செய்தாரலாம் திருவேழி மழலையில் இருதிறத்து பெருந்தறைவரும் இருந்த நாளில் இப்படி இருக்கும் போது பணி இப்படியாக உணவு ஒரு அருமையான குறிப்பு நம்முடைய தமிழ் இலைக்கு எங்களிலேயே இல்லை தவிர தலைவணங்கி ஏற்றுக்கொள்ள இந்த மாதிரி ஒரு சொல் இல்லை தான் இருக்கு சரி ரெண்டு பேரும் எப்பொழுதும் உணவு கொடுத்தார்கள் என்ன சொல்வோம் சரிய பன்னெண்டு மணிக்கு அந்த காலத்தில் இரண்டு பேரும் எப்பொழுது உணவளித்தார்கள் என்று சொன்னால் சரிய பனிரெண்டு மணிக்கு இது இந்த இருபதாம் நூற்றாண்டு விளங்கும் தேவையான அந்த காலத்தில் நாட்கூரு அருமையான சொல் தொல்காப்பிய முதல் மற்ற இன்னை வரைக்கும் தோன்றும் இலக்கியங்கள் வரையிலும் இந்த சரிய பனிரெண்டு மணி என்பதற்கு நாட்கூரு என்ற அருமையான தமிழ்ச் சொல் பெய்தவர் சேர்க்கிறார் ஒருவர் என்னும் ஒருவர் காண்க நாட்கூறு நாட்கூறு என்ன மா இரவு இதுதான் இருபத்தி ஆறு இதுல இப்ப நாள் பகல் நாள் இரவு நாள்னு சொன்ன பகல் நாள் என்னது காலை ஆறு மணி முதல் மாலையில ஆறு மணி வரைக்கும் இது பகல் நாள் பகற்பொழுது அதுல நாட் கூறு சரிய அந்த நடுப்பு அதனால வச்சா வச்சிருப்பாங்க இருந்தபடி இருந்து காட்டும் இல அவ்வளவுதான் என்ன செய்வாங்க அந்த வந்த அடிவொளையெல்லாம் மகேஸ்வரர்களாக கருதி அவர்களுக்கு முதல்ல மலர் அப்படியிட்டு அதன் பிறகு தீப தூபம் காட்டி அதன் பிறகு நிவேதனை செய்து மீண்டும் தூபம் காட்டி மீண்டும் கல்பூர் அப்படியே எல்லாருக்கும் காட்டி போய் அதன் பிறகு தான் நின்று நாட்டுல நல்லா நல்ல காலந்தோறும் மழை பெய்ய வேண்டும் என்று எல்லாமல்ல திருவிழா சுரப்பதாக இங்க இருக்கிற அடியாருக்கு சிவஞானமும் சாப்பிடறவங்களால மகேஸ்வர்களுக்கு என்ன பெருகணும்னா ரெண்டு பெருகணும் என்னது ரெண்டே ரெண்டு சிவஞானமும் தீர்க்காயிசும் பெறுவதாக திருவுளத் அடைக்க நல்ல சிவஞானம் வரணும் தீர்க்காயுசு நிலைமிசை நீடு வாழ்வார் திருவள்ளுவர் திருவள்ளுவர் சொல்லாததா ஆனா பெருமான நிலைமிசை நீடு வாழ்வார் அது தீர்க்காய்ச்சி புரியுங்களா நீடு வாடுதல் என்பது அருமையான தமிழ் தீர்க்காயிசுங்கிறது அருமையான வடசம் வேற ஒண்ணு அதனால நீடு வாழ அது திரண்டி அவங்க சொல்லி பிறகு அவர்கள் உட்கார்ந்து யாரு நமக்கு வழிபாடு செய் அவர்களுக்கு நீங்க திருநீர் எல்லாம் கொடுத்து ஏன்னா நம்ம வந்து அப்ப மகேஸ்வரராக கருதுறதுனால நம்ம என்ன நினைக்கணும்னு கேட்டா நம்ம மகேஸ்வரராக கருதணும் கருதணும்னா என்ன நாம்தான் திருவைந்தெழுத்து நாம சிந்தனை பண்ணிக்கிட்டே இருந்தோம் எது இந்த வழிபா நடக்கிற வரைக்கும் வழிபா நடந்து இது தன்ன பிறகு அவங்க சில பேர்ட்ட வாங்குவாங்க அது வாங்கிட்டு திருநீர் கொடுத்து எட்டு விடுறோம் அவங்க போய் உட்கார்ந்த பிறகு இனி அடையாள எல்லோரும் உணவருந்தலாம் என்று அவங்க சொல்லுவாங்க அதன் பிறகுதான் கையே வைக்கணும் ஏன் தான் சிவபகமான் நினைச்சுக்கிட்டாங்க இந்த மாதிரி அவங்க வந்து திருநீர் பெற்ற பிறகுதான் நாமே விழிச்சு பார்த்து நாம யார் என் ஞானங்களார் என்னை யார் அறிவார் ஆஹா அப்படின்னு நினைக்கணும் கருதுறவங்களும் மகேஸ்வரராகவே கருதணும் கருதப்படுகின்ற அந்த அறிவர்களும் தன்னை மகேஸ்வராகவே தியானம் பண்ணிட்டு இருக்கிற அடியாறுல அமுதருந்தலாம் என்று அப்படி தெரியும் போது கூட சரிங்களா தெரியும் போது கூட அதனாலதான் அந்த காலத்துல இங்கெல்லாம் நீங்க அருமையா செய்வீங்க பருப்புன்னு ஒண்ணு உண்டு இவனுமேல அப்படி சொல்ல வேண்டியிருக்கு சரிங்களா ஐசி பருப்பு கொஞ்சம் எடுத்து சாதத்தை திரும்ப இவங்க அதை எடுத்து வச்சு நிவேதனம் பண்ணிட்டு காக்காக்கி வைக்கிறவங்கன்னா எடுத்து ஐயா கொண்டி காகத்துக்கு வச்சுட்டு வாங்க சொல்லிட்டு அதன் பிறகு எடுப்பாங்க அதன் பிறகுதான் சாம்பாரே வரணும் இல்லன்னா அதுக்கு மூச்சியே வரக்கூடாது அது கூட இவங்க என்ன பண்ணும் அப்படின்னு போதுன்னா இந்த சாதம் நெய் இதெல்லாம் இருக்கு பாருங்க இதெல்லாம் எடுத்து இந்த கூட்டுன்னு ஒண்ணு உண்டு எதுக்கு வைக்கிறதுன்னு கேட்டா காலையில் அவங்க சாப்பிட்டவங்க தொண்டை அதுக்கப்புறம் நான் அப்ப எல்லாம் இடையே காப்பி டீ இதெல்லாம் கிடையாது அதனால அதை தொண்டை அப்படியே இருக்கும் அதனால எடுத்த எடுப்புலையே போட்டு சாம்பார் வந்து உறப்பு வைக்க வேண்டாம் இந்த நெய் இந்த பருப்பு மனம் அதோட அந்த கூட்டை கொஞ்சம் அப்படி தொட்டு சாப்பிட்டு அப்படி தொட்டு இருக்கும்போது சாம்பார் வரும் இவங்க அப்படி ஒதுக்கினா அதில் ஒதுக்க ஓடணும் நடுப்புற குடியை போட்டு மேட்ட தண்ணி இல்லை இங்கே தண்ணி வைக்கிறது சாம்பார் இருக்கா வைக்கிறத டேமே அல்லது சாதம் எனவே வருமாறவங்களுக்கு அந்த எண்ணம் இருக்கணும் அதோட விட்டுருங்க எனவே அதனால் அந்த அளவுக்கு வேண்டிய அளவுக்கு சாம்பார் அப்புறம் ரசம் அப்புறம் வந்து மொர்க்குழம்பு அப்புறம் ஏதோ இதெல்லாம் இருக்கு மடங்கள்ல இருக்கு நாங்கள் சாப்பிட்டோம் திருப்பணந்தாள் அப்படின்னு சொன்னா இந்த நாட்கூறு அப்ப பயன்படுத்தப்பட்டது இப்ப கொஞ்சம் தள்ளுது கொஞ்சம் தள்ளுது திருவாவூர்ல தான் அப்ப இந்த நாட்கூறு இருக்கு இன்னை அளவுல சைய மணிக்கு போட்டுருவோம் இன்னைக்கு இருக்கு திருப்பன்தாள் ஒரு காலத்துல இருந்தது பன்னெண்டு அங்க மணி அப்படி அடிச்சாங்கன்னா இங்க நெய் சாதம் தசையும் மகேஸ்வர பூஜை என்பது உண்மையா இரண்டாவது நாமெல்லாம் நினைக்காதீங்க நம்மதான் காலையில வச்சு ஏத்திட்டோமே அப்ப எல்லாம் தெரியாது பூஜை முடிச்சவங்கன்னா பத்து மணிக்கு உட்காருவாங்க காவி எது ஒண்ணு எல்லாம் அருமையா முதல் சந்திப்பே சாப்பாடுங்கிறது மத்தியானம் தான் சந்திப்பு நாம இது மூணாம் சந்திப்போம் அஞ்சாம் சந்திப்போம் இங்க யாரையும் குறிப்பினல்ல கற்பனையே அப்படி இருக்கு அப்படிதான் இருக்காங்க ஏழு மைல் போனாதான் எலிமெண்ட் கண்ணால பார்த்தோம் தோறும் இரண்டு ஒரு பள்ளி என்றெல்லாம் இருக்குது என்ன வசதி இருக்கு பழைய சாப்பிட்டு எடுத்துட்டு போடுவோம் பெரியவங்க காவியோட சரி பூஜையெல்லாம் முடிச்சு வச்சு எங்கயா போயிட்டு வந்தாலும் மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு சாப்பிடுவோம் ஆனா நல்லா ஒரு சாம்பார் ரசம் கழி கூட்டாரு பெரியவங்க காலை சாப்பாடு அதால் இப்படி எல்லாம் எந்த காலம் இதெல்லாம் நம்ம ஏதோ இது இதனால என்ன நம்முடைய முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தால் நாட்கூறுங்கிற தமிழை மறந்துட கூடாது அதுக்காக தான் நாட்கூறு சரிய பன்னிரண்டு மணிக்கு என்ன பேரு நாட்கூறு ஒரு நாளில் சரியான கூறு நடு கூறுவது இந்த சொல்லை பயன்படுத்த சங்ககால இலக்கியங்கள் என்ன பண்றது சுத்தமா அடிச்சிருங்க அடிச்சிட்டு கூறுன்னு நாட்பூர் எனவே பாருங்க மீண்டும் அதை குறிக்கிறார் இரண்டாவது தொண்டர் நாட்பூறு திருவமது செய்ய கண்டு சே உகைத்தார் அருள் பெற்ற பிள்ளையார்தம் திருமணத்தில் அமுதாக்கு வாரி நோக்கி தீ வினைக்கு நீர் என்றும் அடிவியாதிய திரு காலத்தால் ஆக்கி இங்கு மிக்க களியா வண்ணம் விளைந்தவார் எங்கோலோ விளம்பம் என்றார் பாருங்க நம்ம நாவுக்கரசனுடைய திருமணத்துல சரியா பன்னு மணியான சாப்பாடு எதுக்காக நாவுக்கரசந்தர் திருமணத்துல பன்னெண்டை முக்கால் பன்னெண்டரை ஒரு மணி இப்படி ஆகுது சும்மா இருக்குதா யாராவது சும்மா இருக்க மாட்டாங்கல்ல அதனால யாரோ நாலு பேர் அது என்ன பாருங்க நாவுக்கரசத்துல சரியா பன்னெண்டுன்னா பருப்பு சாதனம் கை வச்சுடலாம் உள்ள போகுது இங்க சரியா பன்னெண்டை முக்கால் மணி ஆகுது என்ன அப்படின்னு கேட்டார் இது இப்படி என்ன என்னன்னு கேட்டு எல்லாம் ஞானசம்பந்தருடைய உள்ளத்துக்கு போச்சு போன உடனே அவரை கூப்பிட்டு கேட்டார் என்னப்பா என்ன ஏன் அப்படியே ஏன் காலதாமதம் என்று கேட்டார் சரிங்களா அப்பதான் சொன்னாங்க என்ன சொல்லுகிறார்கள் ரொம்ப அருமையான நீட்சான் இல்லவா திருமறையோர் தலைவர் தான் மருளை செய்ய திருமதத்தில் அமுதவிப்போர் செப்புவார்கள் ஒரு பரிசு அறிந்துள்ளோம் இதனை அல்ல முதல்ல என்ன சொல்லிட்டாங்க அரியவங்களுக்கு எங்களுக்கு ஒண்ணும் விளங்கலை சுவாமி ஆஹ் அப்படின்னா ஏன் என்ன என்ன என்ன சும்மா சொல்லுங்க ஏன்னா நம்ம காசு கொஞ்சம் செல்லா காசா இருக்குங்கறத எப்படி சொல்லுவதும்னு தயங்குறாங்க அதான் இருக்கு நம்ம காசு சரி இல்லையா பணியாளர் அப்படி சொல்லலாம் இப்போ அப்படிங்களா எல்லாம் உங்க யோகிதா உங்க காசு நானும் நாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்றோம் அந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது பெரியவங்க கேட்க அதனால யார் எங்களுக்கு ஒன்னும் தெரியல ஏன் காலதாமதாகுதுன்னு இது ஒரு முன்னுரை முன்னுரை இது ஒரு பரிசு மறிந்திரோம் இதனை உண்மை உடையவர் பார் பெரும் படிக்க சொந்தம் கொண்டு கருதியவர் கொள்ள வேண்டி சென்றால் காசு தனி பாசிப்பட வேண்டும் என்பார் என்னமோ நாங்க கடைக்கு எடுத்துட்டு போறோம் எதுக்காக திருநாவுக்கரசர் வீட்டுல இருந்து அங்க மனத்துல இருந்து வரவங்க எடுத்துட்டு வராங்க அவங்க காசு வந்தவண்ண அப்படியே கல்ல ஒத்திக்கிட்டு என்னப்பா வேணும் ஏ நிறுத்துறா ஐயாவுக்கு முதல்ல போட்டனு அப்படிங்கிறான் யாரு திருநாவுக்கரசர் பணம் நம்ம பணம் கொண்டி போட்ட குடுத்தவன்னு இப்படிங்கிறார் இப்படிங்கிறார் அப்படிங்கிறார் அல்லவா இந்த காலத்து அஞ்சு ரூபா நோட்டுன்னு வச்சுக்கிறேன் நான் தான் சொல்றது இப்ப எல்லாம் மனுஷன் சபிக்கணும்னா வேணாம் இருபதாம் நூற்றாண்டு அஞ்சு ரூபா போல ஆகு போதும் என்ன பாடுபட்டுதான் இந்த அஞ்சு ரூபா ஒரு ரூபா இருபதாம் நூற்றாண்டு புதுக்காக அப்படி இல்லை அவங்க தான் இருக்குது அதனால நாம குடுக்குறது அப்படிதான் இருக்கு அவங்க குடுக்கறத வாங்கிக்கிறாங்க ஆனா அந்த அஞ்சு ரூபா மட்டும்தான் இப்படி ஏன் போச்சுன்னு தெரியல நிறைய அடிச்சு வச்சு என்ன பண்றாங்க அஞ்சு ரூபா பராத பாருப்படுது எனவே இந்த காசு இருக்குது அந்த ஞான சம்பந்தர் அந்த வலைய பணியாட்கள் போய் கொண்டு கொடுத்தா தட்டி கட்டி பார்த்துட்டு செல்லுலேன்னு சொல்லவும் கஷ்டமா இருக்குது ஏன்னா ஒரு அடியவருடைய இதுல வந்திருக்காங்க தெரியுது ஆனா செல்லு நம்மளும் திரும்ப மாத்த முடியல ஐயா கொஞ்சம் இருங்க போட சொல்றேன் என்று சொல்லிட்டு மற்றவங்களுக்கு வந்தது போட்டுட்டு கடைசியா சரி சரி ஐயாவுக்கும் போடுறான் அப்படிங்கிறாங்க எனவே அந்த கொடுக்குற இடத்துல ஒரு அரை மணி நேரம் காலந்த ஆழ்த்து போகுது யார் நம்ம ஞான சம்மந்த காசுக்கு அதுலன்னா அல்ல இப்ப ரெண்டு மாதிரி சில ரெண்டு ரூபாயெல்லாம் பார்த்தா கண்ணை ஒத்திக்கலாம் மாதிரி இருக்கு அல்லவா இப்பதான் அடிச்சு வந்தாட்டு இருக்கு அப்படி அப்படி ஒத்திக்கிட்டு ஐயா ஏ அதான் அப்புறம் வச்சுக்க பாவம் படம் திருநாக்கிருஷ்ணன் மடம் இது முதல்ல போடுப்பாங்க அந்த அடிச்சு வேணாம்ப்பா வேணாம் நல்லதாப்போ நல்லதா ஏ அந்த பணம் பார்த்தாலும் இவர் பணம் பார்த்தா போய் சொல்றது நாகரீகமா சொல்ற ஒரு பரிசு மறிந்திலும் முதல்ல எங்களுக்கு ஒண்ணு தெரியல திருவருள் என்ன செய்துட்டு அப்படின்னு சொல்லும் போது உடை அவர் வாழ் பெரும் படிக்காசு ஒன்றும் கொண்டு கருதியை எல்லாம் கொள்ள வேண்டி சென்றால் காசுதானை வாசிபட வேண்டும் என்பார் நம்ம போனமுன்னா கொஞ்சம் இருப்பா ஏன் என்ன பணம் இப்படி ஏன் செல்லாத வாங்குறீங்க கொஞ்சம் நல்லா பார்த்து வாங்கப்படாதா சரி சரி இருக்க இருக்க அப்படின்னு சொல்ற வாகீசர் நாவுக்கரசத்துல இருந்து போனா என்ன வாங்குறா பெருமுனிவர் வாகீசர் பெற்ற காசு பேணியே கொல்வர் அதை வாங்கினா கண்ணை ஒத்திக்கிட்டு ஏய் இது முதல்ல போடுறாங்கிறாங்க எங்களுக்கு தெரியல சாமி கடையில போனா நம்ம சாமான் வாங்க கொஞ்சம் நேரம் ஆகுது அவங்க சாமான் போடுறது உடனே கொடுத்து விடுறாங்க அந்த காலதாமதம் தவிர அடியவங்களால் காலதாமதம் இல்லை எங்களால ஒண்ணும் இல்லை உன்னால் ஒன்றும் குறைவில்லை உடியா உடையாய் அடிமைக்கு ஆரம்பி எங்களால ஏதோ குறைவை நேரா சுவாமி ஆனா இந்த மாதிரி அடைச்சு கழுது சிவ சிவ அல்ல திரு ஞான சம்பந்தன் கேட்டு சிந்திப்பார் சிவபெருமான் நமக்கு தந்த ஒரு காசு வாசிபட மற்ற காசு நன்றாகி வாசிபடாத உடிவான் அந்த பெருவாய்மை திருநாவு தொண்டாம் பெருங்காசாம் ஆதலினால் பாருங்க நம்ம போடுறாள்னா அது என்ன கொடுக்குற காசில என்ன நாமனு தான் அடிமையா இருக்கிறோம் பாடுறோம் தேவ ஆரம்பலாம் அவருந்தான் பாடுறார் என்று யாரு மேல அழுக்காறு வரும் சாதாரண மனித உள்ளத்துக்கு நூத்துக்கு தொண்ணூத்தி ஒன்பது ஆளுக்கு நாவு கருத்து அவருதான் பெரியவர வரும் ஆனால் அப்படி இருந்தாலும் ஞானசம்பந்தர் ஆகா நம்மோட வசதிய உட்கார வைக்க வேண்டியதுதான் ஞானசம்பந்தரே வந்தாலும் சுவாமி அடா அங்க மேல வேணும் இப்படி போய் உட்காருங்க பரவாயில்ல கீழே உட்காருங்க அப்படின்னு ஏன் அப்படிப்பட்ட உள்ள முடையிறாங்க என்ன கருங்கன்னா ஏன் பெருமான் அப்படின்னா திருத்தொண்டால் பெருங்காசு ஆதலினால் கைவிடவாரப்படை செய்து வருந்தி பெறுகிற காசு அதனால பெருமான் தந்தார் நாம பெருமாள் தாளம் போடுறத தவிர அதிகமா இல்ல தாளம் போட்டு வாங்கறத தவிர வேறு அதனால சரதான் என்று எனவே அவருக்கு கொடுத்த காசு தகும் என்றும் தமக்கு கொடுத்த காசு தகும் என்றும் கருது ஆனால் அடியோர்களுக்கு உணவு காலம் தான் என்ற ஒரு கருத்தினால் தான் பெருமாண்ட இதெல்லாம் எவ்வளவு பண்பாடு தெரியுங்களா இந்த படிக்காசு பெற்றதுங்கிறது அது நம்ம போல இருக்கவங்களுக்கு பலதரம் படிச்சது ஆனால் அங்கே இருக்கிற சில செய்திகள் தான் நம்ம ஈர்க்கிறது அதனால் என்ன கருதினார் பெரியோன் தன்னை வருநாள்கள் தருங்காசு வாசி தீரப்பாடுவன் இனிமேலாவது நம்ம பணம் போன உடனே அந்த வாணிகளில் வாங்குவதற்கேற்ப நான் வாசி தீரப்பாடுவோம் என்றார் மத்தே நான் தம்பிரான் கோயில் புக்கு வாதி வாசி தீர்ந்தருளம் என பதி எம்பாடி பெற்றபடி நற்காசு கொன்று பாடினார் ஒன்னே பெருமானும் அருமையா தந்தார் அப்போ இது ஏன் முன்னையே தெரியல எங்காடு பீகை செடிக்கு எடுத்துக்கிறான் ஞான சம்பந்த பீகை செடிக்கு எடுத்துக்கிட்டு ஐயா இது ஏன் அப்படி வந்து இவருதான் வாசி தீர பான்னு கொடுத்தார் அதே அது முதல்லயே அது மாதிரி கொடுத்துருக்கலாமே இந்த பேச்சுக்கே இடம் இல்லையா அப்படின்னு நினைக்குதையா அப்படிதான் கேட்கணும் ஆமா அவன் கிச்சடிக்கு எடுத்துக்கிறான் சோறு கொடுத்த நம்ம பணம் செல்லும் போது அவர் பணம் செல்லுங்கும் போது கொடுத்தவர் ஒருவரை ஆகும் போது ஏன் நாம என்ன இளைச்சவன அவருக்கு மட்டும் புதுவு காசு கொடுக்கிறார் என்று நீங்க அந்த காசு கொடுத்தவன் மேல விட காசு வாங்குறவங்க மேல பழி சொல்லுவோம் அந்த திருவுள்ளம் நாவு ஞானசம்பந்த திருவுள்ளத்தில் இல்லை என்பதும் ஆனால் தனக்கு மீறி அவருக்கு அந்த அருமையான காசு கொடுத்ததற்கு காரணம் என்ன என்பதை தாமே சொல்லி செய்திருக்கேன் தொண்டு தொண்டு அதனால் இடையராத உழவார்த்துள்ள அந்த பாலிக்கும் சிற்றம் வாயில பாடல் கண்ணில் தண்ணீர் கையில உழவார் கையில விடுவார் அப்படி பாடியதனால் அவருக்கு தந்தார் என்று அப்போ மனித உள்ளத்துல பொதுவா இந்த மாதிரி ஒரு ஏற்றத்தாழ்வு இருந்ததுன்னா யாராவது குறை சொல்ல வருமே தவிர நிறை சொல்ல வராது ஞான சம்பந்தர் நிறை உள்ளத்தார் என்று தெரிவதற்காக இந்த பெருநிறையை பெருமான் தந்தார் எழுதுறா பீக செடியில ஏன் இந்த மாதிரி தரணும் அப்படின்னா மனித உள்ளம் இப்படி இருக்கணும் ஞான சம்பந்தர் உள்ளம் போல இருக்கணும் ஏதேனும் ஒரு நம் மீது என்ன தவறுனு முதல்ல தன்னை நினைக்கிறமே தவிர அந்த திருவுள்ளம் ஞானசமுதிர திருவுள்ள இந்த நிகழ்ச்சியை நாம் எல்லாம் அறிவதற்காக இவ்வாறு கரையறைவன் செய்தார் எனவே மறுநாள் பாடினி காசு சால நின்று பார்த்தீங்களா இவருக்கு மறுநாள் மறுநாள் இருந்தா அருமையான அதே மாதிரி காசு கிடைத்துதான் கிடைத்த உடனே என்ன பண்ணு ஐயா ரொம்ப அருமை உட்கார உட்காருங்க உங்களை அடிக்கடி காக்க வைப்பேன் இனிமே நாவுக்கரசர் வந்த அந்த மரத்துல எப்படி அதே மாதிரி ஐயாவும் குடுத்துருவோம் தெரியுதுல்ல என்னப்பா ஆமா சரிங்க அப்படியெல்லாம் முதலாளி சொன்னா தொழிலாளி கேட்டுக்கிட்டு இருந்த காலம் ஒரு காலம் இருந்ததுன்னு காதல வாங்கிக்கீங்க உம் இல்ல அப்படி ஒரு காலம் எல்லாம் இருந்ததாக கேள்வி முருகா அதனால் இப்படியாக இது தெரியும் நமக்கு எல்லாருக்கும் தெரியல அருள் நிலையில் பெருங்காதம் அறிவை அவையே ஆகி அமுல் செய்ய தொண்டெல்லாம் இறந்து பொங்கி வருமவழி எல்லாருக்கும் அந்தாருக்கும் மகிழ்ந்துண்ணா இன்னடைத்தில் பாடாதாக பார்த்தா பன்னெண்டு மணிக்கு அந்த உணவு ஆரம்பிச்சதுன்னா நாலு மணி வரைக்கும் கூட அந்த உணவு போடுவாங்களாம் ஏன் அது பாட்டு கிடைக்குது சாப்பாடு உணவு குறையவே கிடையாது முதல் பந்தில எந்த அளவுக்கு பரிமாறப்பட்டதோ பாயசம் அடையலாம் அதே மாதிரி நாலாவது மணி அஞ்சாவது மணிக்கு பரிமாறப்படுது குறையவே கிடையாது இப்படி பரிமாறப்பட்டதும் இது மாதிரி ரெண்டு மரத்தில் நடந்த உடனே அருள் செய்ய திரும்பின் மிக்க பெருமை தரு சம்பைநகர் வேந்தர்னாவு கரசிவர் பெருஞ்சோற்று இரண்டு பேரும் அவன் இசை மழை பார்த்தார் பெருமான் இப்படியே பஞ்சமாக இருக்கிறதா என்று கருதி நல்ல மழை பொழிந்ததா மழை நல்லா பொழிந்த ஆரம்பிச்ச உடனே முழுதுண்டு வாழ்வாரெல்லாம் அருமையா ஏற்புடிச்சிட்டு போனான் பார்த்தா அல்ல அருமையா வெளிஞ்சது விளைஞ்சதுன்னு பார்த்தோம்னா நம்ம நாட்டு நல்லையா அமெரிக்கா வரைக்கும் கொடுக்கலாம் ஐயா அவ்வளவு விளைஞ்சிருக்குது என்று சொல்லி அருமையா இருக்கு எனவே பஞ்சமெல்லாம் நீங்க என்ன உடனே பொறிவெய்தும் காலம் சடையார் கடற்பலனால் போற்றி வைகி தவ முனிவர் சொல்வேந்தரோடும் கூட தம்பி ராணுவ பெற்று தலத்தின் மீது சிவன் மகிடும் தானங்கள் வணங்க போவார் உம் தென் திருவாஞ்சிய மூதூர் சென்று சேர்ந்தாரு பாருங்க இதுல புவனமெல்லாம் பொலி பெய்தும் காலம் எய்த புரிசடையால் கடல் பலனால் போற்றி வைகி தவமுனிவர் சொல்வேந்தர் அதாவது இந்த மாதிரி மழை பெய்தவுடனே இருவருமாக அங்கிருந்தவாறு தலையாத்திரை மேற்கொண்டார் சொல்ற இதை நிறுத்தினாங்கிறத வாயினால சொல்லு எதே இந்த உணவு நிறுத்தினாங்கிறது அதான் இந்த பெரியவங்க இருக்கிற அருமைப்பாடு போடுவதை சொல்லணும் நிறுத்துவது என்பது கொஞ்சம் அந்த சொல்ல தவறு ஆனா தானா உணர முடியாது உணர முடியாது இதெல்லாம் தான் இலக்கியம் வேறு எங்கும் காணாது செய்கிழா ஆட்டத்தில் காணுகின்ற இலக்கியம் கெட்டதை சொல்லவே கூடாது என்னென்றால் உணவு கொடுத்தாங்க நிறுத்திட்டாங்க அதை நிறுத்தினார்கள் என்று சொல்லாமல் மழைபடியை நாடு தடைய இருவரும் தன் தலையாத்திரையை மேற்கொண்டார்கள் என்று சொல்ல உடனேயே சீர்கொல்து அது இல்லை என்பதை உணர்வு இதுதான் என் இலக்கியம் இப்படி பண்ணாத இலக்கியம் சொல்லணும் செய்திகளை சொல்லலாம் ஆனா எதை சொல்லணும் எதை அப்படியே உணரும்படியா செய்யணும் இலக்கியம் ஒரு பக்கம் பக்திக்கு பக்தி ஒரு பக்கம் எடுத்துக்கொண்ட பொருளை சொல்வது எப்படி நாகரிகமாக மிகச் சிறப்பாக எடுத்துக்காட்டாக சொல்லப்படுகிறது சிவ அதனால் இப்படியாக அவர்கள் தலையாத்தறை மேற்கொண்டார்கள் தலையாத்திரை சொல்லுக்களும் திருவிழிமெள்ளை விடுத்து பல்வேறு இடைப்பட்ட பதிகளை வணங்குகிறார் இங்கே நான் அறிக்கை சொல்லி வருகிறேன் பதிகள் என்று சொல்லப்படுகிறேன் என்ற சொல் பயன்படுத்தப்படவே இல்லை யாவது பெரிய புராணத்துல பதி என்ற சொல் தவிர பதி அல்லது ஊர் அல்லது மாதிரி சொல்வது தலம் என்ற சொல் இல்லவே இல்லை பின்னாலதான் அந்த பதி என்ற அருமையான தமிழை தலம் என்ற சொல்லால் சொல்ல வந்தது இங்க பன்னெடுத்து இருக்குதா இல்லையா பின்னால தாய்மானார் காலத்துல மூர்த்தி தலம் தீர்த்தம் முறையாய் தொடங்கினோர் வார்த்தை சோழ சர்க்குருவும் வாய்க்கும் நூற்றாண்டு வரையிலும் பனிரெண்டு பதிமூணு வரையிலும் நன்றாக இருந்தது அதன் பிறகுதான் வளர்ந்ததுனால தான் நாங்க இன்னைக்கு ஒரு அஞ்சு மணி நேரம் இந்த மாதிரிலாம் தொடர்ந்து பேச முடியுது இல்லன்னா எப்படியா முடியும் அதுக்கு திற எப்படி சார் என பின்னை புதுமைக்கும் பேத்துமை பற்றி என்ன இருக்கு எனவே இவரை பொறுப்பார்டலாம் மற்ற பாரு செலவை இருவருமாக சென்று பாடிய ரெண்டு பேருமே சேர்ந்து ஆனா இப்ப ரெண்டு பேரும் சேர்ந்து பாடுனத நாம ஞான சம்பந்தியம் பாருசம்படி அப்பர் படிக்கின்ற பொழுது திருவாஞ்சியத்துல அப்பர் படிக்கிறோம் எனக்கு என்ன ஆசை இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து போய் எங்கெங்க விண்ணப்பிச்சாங்களோ அந்த பதிகள்ல சேர்ந்தே அனுபவிக்கும் சொல்லிய பாட்டு பொருளமா திருப்பாசூர் ஞானசமுதர் அப்பர் சுவாமி அனுபவிக்கிறார் சுந்தரபதியும் இருந்தது அவர் எப்படி அனுபவிக்கிறார் அப்ப ஒரே திருமேனியை காணுகின்ற பொழுது அவர் அவருடைய அனுபவம் எப்படி வருது இப்படிலாம் ஒத்து நோக்கி படித்தால் நல்லது நம்ம ஐஏஎஸ் போய் இருக்காரு அவர் ஒரு தடவை சொன்னார் சொல்லும் போது பேசின வேலூர்லயா அந்த மாதிரி வச்சிருவோம் அதனால மூவர் பதியங்கள்னு வைத்து ஒரே ஊர்ல மூன்று பேர் பாதிய பதியங்களை ஒரே சமயத்துல நினைக்கிறது ஞான சம்பந்தர் அப்பர் சுந்தர் அப்படி தவிர திருவாச இருந்தது அதையும் வச்சுக்கிறது தான் கொண்டா ஒவ்வொருவர் அனுபவமும் அந்த பெருமான் எப்படி அபாதி அமைஞ்சிருக்கிறது இதெல்லாம் என்னவே இல்லதான் என்ன ஆகவே முப்பத்தாறு பதிகள் இரண்டு பேரும் சேர்ந்து சென்ற இடங்க சேர்ந்து பாடியிருப்பார்கள் பாருங்க திருவாரூர் வணங்கி போந்து இங்க போறார் நெல்லிக்காய் என்ன திரு என்ன அப்புறம் கோட்டூர் இப்படி எல்லாம் போய் போயிடலாம் இப்படியாக சென்று திருமுறைக்காடு சொல்கிறார்கள் வந்துடுவோம் இப்ப நம்ம ஏன்னா ரொம்ப நேரம் ஆகுது திருமுறைக்காடு வந்தாரலாம் அங்கப்பறம் ஒரே ஒரு குறிப்பு முன்னா பாட்டுல ஐநூத்தி பாட்டுல முன்னைந்த திருநாவுக்கரசர் தம்மை முறைமையால் எதிர்கொண்டு என்ன தெரியுது சொன்ன இவர் சிவிகை மேல வருகிறார் அந்த ஞான சம்பந்தம் சுந்தரவுக்கரசர் நடந்து வருகிறார் அந்த தொடக்கத்துல புறட்ட போது என்ன பண்ணிட்டாங்க திருப்பும்போரூர்ல ரெண்டு பேரும் புற போது சிவிகை அது பாட்டுக்கு வருது ஞான சம்பந்தம் பெருசி வாங்க போலாம் நாவுக்கரசருக்கு துடிக்குது என்ன பெருமான் தந்த சிவிகை அல்லவா அந்த புண்ணியமூர்த்தி அதுல எல்லாம் வரணும் ஆமா சரி தான் கூட வரும்போது அந்த புண்ணிய மூர்த்தி உட்கார்ந்துக்கு வர உட்கார மாட்டார் ஆனா என்ன பண்ற அரியன் சென்று கொண்டிருக்கிறேன் தாங்கள் சிவிகையில வாங்க இதுக்கு கோடி ரூபாய் கொடுக்கணும் எப்படி தங்களுக்குள்ள அமைச்சுக்கிறாங்க பாத்தீங்களா அரியன் நான் முன்னையே போயிட்டு தாங்கள் வந்து சிவிகேல வாங்க அப்பதான் இவர் ஏறி உட்காருவார் இல்லன்னு ஒரு நடந்து வருவார் கூட நம்ம ஏறி உட்காந்துக்கலாமா சிவத்துக்கு அடியே வந்து கொண்டே இருக்கிறேன் அப்படின்ட்டு அதனால பாருங்க வரவேற்ற இடத்துல எல்லாம் முன்னே திருநாவுக்கரசர் வந்து முடியும் அப்புறம் ஒரு அரை மணி நேரம் கழிச்சு இந்த பல்லக்கு வந்திருக்கும் கேளு ஞானசமுந்தர வரவேற்றார் இதெல்லாம் ஜெய்கிளார் சொல்றார் இத்தனையும் வேண்டும் எமக்கேலோர் எம் பாவாய் எவ்வளவு மரபு நிலை படையாமல் மரபு நிலையோடு போயிருக்காங்க பெரியவங்க சின்னவங்க அதுல இறைவன் கொடுத்தது இதே ஒரு அரசன் கொடுத்தது இறைவன் இல்ல கொடுத்தாலும் அதுக்கு மதிப்பு கொடுக்கணும் ஆனா இவர் சின்னவர் வயது பேர் நமக்கு சின்னது கூட பெரியவர் வர்றார் நாம எப்படி பல்களில் வர்றது சிவஜிவ அப்படின்னு அதனால யார் சொல்லணும் நான் கருத்தர் சொல்ற நாங்கள் சுவிகையில வரட்டும் அடிய நான் போயிட்டு இருக்கிறேன் அப்படின் எனவே இந்த முப்பத்தாறு பதிகளும் ஒரு ரெண்டு கல் அல்லது ஒன்னரை கல் அளவுலேவு செல்லையே வந்தது வரலாற்றை அமைத்து சொல்வதில் சேர்க்கலார் போல இல்லை என்பது காரணம் என்னன்னா இப்படி எல்லாம் சொன்னதை பார்க்கும் போதுதான் எவ்வளவு நுணுக்கமாக எந்த செய்தியையும் எல்லாம் எடுத்து சொல்லுகிறார் அதுல இருந்த பண்பாடு என்ன பெரியவங்க வந்து சரி பெரியவங்க வர்றாங்கன்னு வச்சுங்க அவங்க கீழே உட்கார நம்ம சேரல உட்காரலாமா இதை படித்த பிறகு சிவ சிவ நமக்கு ஒண்ணும் பல்லக்கெல்லாம் வரப்போறது இல்ல இப்படி வச்சு பெரியவர் அங்க இருந்து எப்படி எண்பத்தஞ்சு வயசு வர்ற ஐயா உக்கா உட்காருங்கயா அப்படின்னு நம்ம காலத்துக்கு போட்டோம்னா என்ன பண்ணணும் ஐயா பெரியவங்களே நான் அப்படி உட்காந்துக்கிறேன் நீங்க இப்படி உட்காருங்கயா இப்படிப்பட்ட சமுதாயம் வளர்ந்தால் நல்லது எங்க பெரியவரம் இந்த வயசானவர்களும் ஏண்டாழுங்க வந்து அது வேடறிங்க இருக்கு இல்லாம இல்லை இப்படி வளர்கிற சமுதாயம் வேண்டுமா இல்ல பெரியவங்க வந்த ஒண்ணு ஐயா நீங்க இப்படி உட்காருங்க கால் மறக்க முடியாது நான் உட்கார்ந்து இல்ல தம்பி இல்ல தாத்தா வாங்க தாத்தா என்ற சமுதாயம் வர வேண்டும் என்றா எங்கள் பெரிய புராணம் வரணும் புராணத்துக்கு புராணம் இன்னொரு பக்கம் இன்னைக்கு நடைமுறைக்கு நடைமுறை இன்னை நடைமுறைக்கு கேட்கலாம் ஒருத்தன் எல்லாம் உங்க பெரிய சொர்க்க இருக்கா இருக்கட்டும் இன்னைய நடைமுறைக்கு என்னைய பெரிய பிராணம் சொல்லுது என்றா உட்காருற உக்காரு சொல்றந்த நாம் நினைக்கலாம் எனவேதான் அது அந்த முன்னே அவர் முன்னே வர இவர் பின்னே வர என்பதெல்லாம் செய்கிளார் சொல்கிறார் தெரியும் முன்னணிந்த திருநாவுக்கரசர் தம்மை முறைமையால் எதிர்கொண்டு முன்னே வந்த திருநாவுக்கரசரை எதிர்பார்க்கப்பட்டாங்கலாம் பிறகு பின்னணிந்த பின்னையை எழுந்தருளும் பிள்ளையார்தம் பெரிய பொற்காலத்தின் ஓசை கேட்டு இவர் வந்து உட்கார்ந்து எப்படி என்ன சுவாமி தாகத்தில் தண்ணி வேணும் இல்லை வேண்டாம் ஏன் தம்பியும் வரட்டு ரெண்டு பேரும் சாப்பிடலாம் ஒரு உடம்பாளுக்கும் போதேட்டு இருக்கும் போது என்ன அவர் வந்து இருக்காரு அந்த ஓசை கேட்ட சரி சரி ஏன் என்ன பூர்ணமெல்லாம் நடப்பா இதெல்லாம் ஞானத்துக்கு முந்திர வர்ற இவருக்கு பூர்ணமெல்லாம் வைத்து இப்ப உட்கார வைத்து இருக்குது அவருக்கு ஒன்னே பூர்ணமால வைத்து வரவேண்டும் இப்படி எல்லாம் தமிழகம் இருந்தது ஏழா இருந்த தமிழகம் ஆச்சு என்பதெல்லாம் நினைக்கும் போதுதான் இங்கேயும் நமக்கு மனசு வருது இப்படி யார் சிவிகை வணங்கி உடன் மகிழ்ந்தார் இரண்டு பேருமாக சொல்லரசருடன் கூட பிள்ளை யாரும் தூங்கணி நீர் மறைக்காட்டு தொல்லை மூதூர் மலுகு திருமருகன் போது மாதவர்கள் மறைவர்கள் மற்றும் உள்ளோர் எல்லை இல்லா வகை அற எந்தெடுத்தடுத்தவோ இப்ப இரண்டு பேருமாக அந்த திருமறை எல்லைக்குள்ள வந்தவொன்னே அவரும் சிவிகையை ஊட்டி அறிங்கித்தார் இரண்டு பேரும் நடந்து வராங்க இந்த இரண்டு பெருமக்களை அழைத்துக் கொண்டு போகின்றவர்கள் எல்லாம் என்ன பேசுவார்கள் அப்படின்னு கேட்டா இல்ல ஞானசம்பந்தர் திருவடி வாழ்க நாவுக்கரசர் திருவடி வாழ்க வாழ்க வாழ்க என்றெல்லாம் சொல்லிட்டு கோயிலுக்கு போகிறார்கள் நேர திருமறைக்காடு வந்தவர்கள் வந்தவுடனேயே அவர்கள் செய்வது என்னன்னா கோவில் வழிபாடுதான் அது எல்லா இந்த பெரியவர்கள் பூரா சுத்தரெல்லாம் கொண்டிருக்காங்க ஒரு ஊருக்கு சென்றால் முதல் நிலை கோவில் வழிபாடு பிறகுதான் எங்க பிறகு எங்க போறாங்க அங்கேதான் ஆமா மீண்டும் வருகின்ற பொழுது அந்த ஊரை விட்டு கோவில் வழிபாடு செய்துதான் வர்றது விட ரொம்ப அருமையா போட்டிருக்காங்க எல்லா பெரியவர்களும் போட்டிருக்காங்க அதனால திருமறைக்காடு சென்றார்கள் சென்ற உடனே இரண்டு பேருமாக திருக்கோவிலுக்கு செல்கிறார்களாம் இங்கே அடியவரும் புதியவரும் மருங்கு பெற்ற போற்ற அணிமருகன் ஊடை அருகு சூழ்ந்த கொடிநுடங்கு செழுந்தரு மாளிகையின் முன்னர் கோபுரத்தை தொழுந்திரஞ்சி வந்தார்கள் முன்னால கோபுரம் தெரிந்தது கோபுரத்தை நின்றே முன்னா நின்றே வணங்கினார்களாம் வணங்கி அஹ் குருகிப்புக்கு முடிவில் இமையவர் முனிவர் நெருங்கு தெய்வம் முந்தில் வலம் கொண்டு பலம் வந்துதான் உள்ள போயிருக்கிறாங்க எல்லா இடங்களிலும் சொல்றாங்க கூடுமான வரி அந்த உள்ளே சென்று நந்தியம்பெருமானை வணங்கின விடுமுறை பலம் வந்துதான் பிறகு உள்ள போயிருக்காரு அது பல இடங்கள் அப்படியே குறிப்பிடு ஆகவே தெருக்கோயில் வழிபாட்டு முறை என்றால் நாம் உள்ளே அந்த முன்னே கோபுரத்தை இறஞ்சதிலும் உள்ளே சென்று அங்க வணங்கி பலம் வந்த பிறகு உள்ளே சென்றது என்பதை வைத்துக் கொண்டால் பெரியவல் முறை என்று நாம் கருதலாம் அதே மா நம்முடைய ஆறும நாவலர் எழுதியிருப்பார் திருக்கோயில் வழிபாடு போறதெல்லாம் எழுதுனது யாரு கேட்டா கடல் கடந்து வந்து எழுதினார் இங்க சமயத்துக்காக சில உள்ளா எழுதினார் அவரை யாரும் ஒன்னும் பண்ணிக்கல தாமியே வந்தா தாமே இருந்து எல்லாம் செஞ்சிருக்க போயிட்ட நல்ல அருமையான உள்ள சின்னதெல்லாம் வந்தது இந்த சின்ன சின்ன நூல்கள் எப்படி வழங்கணும் என்ன பண்ணணும் நூலா நல்ல வேலையா நம்ம இதுல இப்ப அந்த ஆர்ம நாவலருடைய அறக்கட்டளை முன்னே இருந்து அந்த ஹெட்மாஸ்டருடைய சாமிநாதனுக்கிட்டே இருக்கு இவர் நல்ல வேலையா கொஞ்சம் சில பொருள் எல்லாம் தேடி அந்த மீண்டும் அந்த நூல் எல்லாம் பதிச்சு திருக்குயிபாடு எப்படி செய்யணும் அனுஷ்டானம் எப்படி செய்யணும் சிவ பூஜை எப்படி செய்யணும் என்பதெல்லாம் சின்ன சின்ன சின்ன நூலா அது மாதிரிலாம் இருக்கணும் நம்ம மேற்கொண்டு செய்யலாம் எத்தனை முறை வணங்கணும் என்பதெல்லாம் கூட சொல்லிருக்கா பெரும்பாலும் அவர்களை வந்து போற்றி பதிப்பாசிரியர்ல ஊவே சாமிநாதியரை போற்றிய அளவுக்கு தமிழகம் யாரையும் போற்றவில்லை அதுக்காக நான் அந்த பேராசிரியர் குறைவல்ல அருமையா ஒரு நூல் பதிப்புன்னு எப்படி இருக்கணுங்கிறது ஊபேசா பதிப்பு அருமையானது எடுத்துக்காட்டு அது போல ஆறுமனாவில் பறிச்சிருக்காரு சிபிஐ தாமோதரமல்ல படிச்சிருக்காருப்பா எத்தனையோ கதிரேற்பில் பிவிச்சிருக்காரு நமச்சாயிரம் பகிச்சிருக்காரு நல்லா பதிப்பாத்துருக்காரு சிவை தாமோதரம்பாரு இவர் என்ன என்ன அரசியல்வாதி பாகூசி பாபுதான் சிவ சிவ பெருவருள் அவ்வளவுதான் எனவே இவ்வாறு அந்த உள்ளே வலம் சென்று பிறகுதான் உள்ளே கோயிலுக்கு சென்றிருக்காரு சென்றாரலாம் சென்று உம் அங்குள்ள சென்றால் போனா பெருமானுடைய மட்டும் நேரே செல்வதற்கு வழி இல்லாமல் கதவு அடைக்கப்பட்டது அம்மறைகள் திரு செய்து வைத்த அக்கதவம் திறந்திட அம்மறைகள் ஓதும் பெருகிய அன்புடை அடியார் அணிந்து நீக்க பெறாவையினால் யாரோ ஒரு காலத்துல வேதங்கள் அந்த மாதிரி கதவை அடைச்சுதான் மீண்டும் அதை திறக்கணும்னா அந்த வேத வல்லுநர்கள் வந்து ஏதோ அந்த வேதத்துல சில சுலோகம் சொல்ல அந்த கதவை திறக்குமா அப்படி இருந்த காலம் ஒரு காலம் இருந்துதான் அது இவங்க இவங்க ஏழாம் நூற்றாண்டு அதுக்கு முன்னா ஏதாவது நான்கு ஐந்து நூற்றாங்க அப்படி இருந்திருக்கலாம் நீங்க அப்படி இருந்திருக்கலாம் சரி இருந்தது அதனால் இப்பொழுது இல்லை சரி இப்ப ஏன் மீண்டும் திறக்கல என்னாரு அந்த மாதிரி வேத வல்லுநர்கள் வந்து அந்த கதவன் திறக்க பாடாப்பினாலே அன்னைக்கு முதல் அடைக்கப்பட்டது என்ன பண்ணாங்க உள்ளூர் பெருமக்கள் எல்லாம் கொஞ்சம் வேற வழியா ஒரு வாயில் வைத்து அந்த வழியா போய் ஒரு சின்ன சந்த் மாதிரி அங்க கொஞ்சம் பெருமான வழி பார்த்துட்டு இருந்தாங்க இது நடைமுறையா இருந்திருக்கு ஏழாம் நூற்றாண்டுல இவர்கள் போன போகுது ஞானசம்பன் அப்பசுவாமும் பார்த்தாரலாம் பார்த்து என்ன செய்யறாரலாம் ஆஹ் முடி வெளியமைவர் முனிவர் காப்பு செய்து அன்புடையடியார் அணிந்து நீக்க பெறாமையினால் அன்று முதலாக பின்னே ஒரு குடை ஓர் வாயில் அமைத்து ஒழுகும் தன்மை உள்ளபடி கெட்டருளி இப்படி மரபு நிலை மாறினதுனால அந்த கதவு எங்களால முடியவில்லை காரணம் வேதங்கள் அடைக்கப்பட்டது வேத வல்லுதான் திறக்க முடியுமா என்று சொல்லி சொல்லித்தாராம் பார்த்த உயர்ந்த சன்மை திருமறையோர் தலைவர் வியப்பெய்தி நின்று திருநாவுக்கரசருக்கு செப்புகின்றார் உடனே ரெண்டு பேரும் பார்த்ததில்ல ஞானசம்பந்தர் பார்த்தாராம் பார்த்துட்டு அது என்னது நேர்வாயில்ல போய் வணங்க வேண்டாமா என்று நினைச்சு விட்டு வேதவனத்தையர் தம்மை அபிமுகத்து திருவாயில் திறந்து புக்கே எப்படி சும்னாம் இறைஞ்ச வேண்டும் அருமை அருமை அந்த புண்ணியமூர்த்தி ஞாபகம் என்னது கதவு திறக்கப்பட்டு என்னைக்கோ அடைச்ச கிடையாது அதுக்காக அடைஞ்சே இருக்கிறதா கதவு திறக்கப்பட வேண்டாமா நேரில்வா அறியாறு சென்று போய் வழிபாடு செய்யணும் நினைத்த உள்ளம் நாம் என்னமோ நேர்வாயிலாக திறந்துதான் உள்ள போய் வழிபாடு செய்தால் நல்லது என்று நினைக்கிறேன் இவரும் திருவருள் அப்படின்னு அவர்கள் நாம கருத்து நீரே இவ்வாயில் திருக்காப்பு நீங்குமாறு மெய்ப்பெருள் வன் தமிழ் பாடியாருளும் என்ன வேலை இதுல ரொம்ப அருமைப்பாடு சில பேர் வேற விதமா விமர்சனம் பண்ணுவான் அவசாரம் வாயில அழுகி போடும் இவரை திறக்கப்பாடுனா எப்படி இருக்குன்னு பாத்துக்கோன்னு சொல்லிட்டு சிவசிவே அந்த மாதிரி புத்தி எல்லாம் இருபதாம் நூற்றாண்டு புத்தி அல்லவா ஆமா அங்க என்னன்னா தம்மை விட பெரியவர் அவரை பாட சொல்லுமே தவிர தாம் சிட்டுமொழித்தனமா பார்க்கிறாங்க பெரியவர் எந்த மதிப்பு கொடுப்பு செய்தார் தவிர வேறு என்ன இருக்க என்னின் பாவம் கூட இருக்கார் அப்பறேன்னு அவர் திருவுள்ளம் இவர் திருவுள்ளார் யார் அப்பர் சுவாமிகளுக்கு என்னால சொல்ற அதனால என்னை அருளி செய்தன் இவருக்கு என்ன நாம பண்ண பாட்டுமா திறக்க பாட்டுமான்னு கேட்கல என்னவும் இல்ல ஏ அவர் ஞானப்பால் உண்டவர் அவர் இருக்கார் அவர் நினைச்சாரு எனவே இருவருடைய உள்ளமும் எப்படிப்பட்டது என்பது தெரியும் பெரியவர் இருக்க தாம் வாய் திறக்க கூடாது என்று அவர் நினைக்கிறார் இவர் சரி அப்பா நமக்கு கொடுத்தார் இந்த வாய்ப்பு நினைக்கல நீர் சொல்லுவது என்றால் அறியனும் செய்கிறேன் என்றார் ஏனென்றால் இது அவரே பாடி திறக்கும் என்பது இவர் உத்திரவுள்ள குறிப்பாக புலப்படுத்தியுள்ளொருள் யார் யார் வாய் கேட்கினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறி அறிவு அறிவு என்ன அதுல இருந்து என்ன தெரியணும் என்ன தெரியணுங்கிறது என்ன திருவள்ளுவர் அறிவை பத்தி பேசுறது அவர் மாதிரி வேற அவருமே திருக்குறளில் அறிவு நலம் என்று எடுத்துக்கிட்டா ஒரு பெரிய பிக சொன்னதுனால அதை மறுக்காமல் பாடாதான் பாடிய பதிய பாட்டான பத்தம் பாடல் நிறம் இதுவரைக்கும் இவங்க ரெண்டு பேருடைய திருவுள்ளம் இனிமேல் இறைவன் திருவுள்ளத்தை பார்க்க போறோம் அது எல்லாம் காட்ட காணனிமே தவிர காண முடியாது எப்படி தெரியாது நமக்கு காண்பது முடியல பதியான பத்தும் பாடல் நிரம்பிய பின்னும் பைம்பொன்பாயில் சேர் உயிர்ப்பற்பதாப்பு நீங்கா செய்கினால் சரி எட்டு ஒன்பது பாட்டு வரைக்கும் பாடல் என்பது திறக்கலன்னு எப்படி தெரியுது என்ன கருவி இவங்க காலம் ஏழாம் நூற்றாண்டு செய்கிழார் காலம் பனிரெண்டாம் நூற்றாண்டு ஐநூறு ஆண்டுகளுக்கு பின்னே வந்தவர் ஆமா அவர் அருளிய திருவாக்குகள் தான் அவருக்கு அவ்வளவு ஞானத்தை கொடுப்பார் திருமுறைகள் தான் ஏன் அவர் எட்டு ஒன்பது பாடல் வரைக்கும் அந்த திறக்கல்ல பாடி எனவே தரவாதாக என்று பாருங்க மதியத்தை பார்த்தா சொல்ல முடியும் திருமுறைகளை எப்படி படிக்க